மிகவும் அவமானப்பட்டு போகலாம் இப்படியான ஜனங்களை நம்ம வந்து அடிமைப்படுத்த நினைத்தவுமே இருநூறு ஆண்டுகள் கழித்து இதை எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னு இந்த காலத்து ஆர்கியாலிஸ்ட்டுக்கு முதல்ல யாரும் நம்பல ஏதோ புராண கதை எழுதி வச்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஆர்கியாலிஸ்ட் மட்டும் அந்த மலையில் போய் தோணாரு தொள்ளாயிரத்தி அறுபது எலும்பு கொடு மனித எலும்பு கொடு எடுத்தாங்க எதிர்ப்பட்டு ஒரு காசன் கிடைத்தது கருகி தானியங்கள் கிடைத்தது இன்றும் இஸ்ரேலியர்கள் சேனாதிபதி இஸ்ரேலிய சேனாதிபதி பதவி ஏற்றுக்கொண்டால் அந்த மலையில போய் தான் உறுதிமொழி எடுக்கணும் அந்த உறுதிமொழி எடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் மசாடா நவர் இன்னொரு முறை மசாடா வீழ்ச்சி அந்த உறுதிமொழி இறுதியில் அந்த வார்த்தை வரும் எப்படி அவர்கள் தொழிலோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள்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 that I know.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 அம்மா இதை என்ன அது கோட்டடா அப்படின்னா அவ அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாங்க அதில் என்னென்ன இருக்கும் அதை தொடர்ந்து சினிமா பார்க்குறேன் மிக சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சினிமா பார்க்குற ஒரு பழக்கத்தை எங்கள் வீட்டில் அது ஒரு சூழலால் ஏற்பட்டது அப்போ பார்த்தாலும் சரி இன்னைக்கு பார்த்தாலும் சரி சரிப்பின படங்கள் தான் அதிகமாகிருக்கு இந்த வரலாற்றை ஒட்டிய படங்கள் கத்திச்சண்ட ராஜா படங்கள்ல கோட்டை அவசியம் பண்ண கோட்டை வந்தா குதிரை வரும் யானை வரும் கத்தி வரும் சண்டை வரும் பீரங்கி கொலை கொள்ள கத்தல் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு ஆசைய உண்டாக்கிடுச்சு இதை தொடர்ந்து எங்க அப்பா கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கிறதால ஊரூரா மாத்துவாங்க நான் இந்த மாதிரி பேசினா நமக்குள்ள ஒரு சின்ன உறவு இன்னும் அந்யோன்யமாக ஏற்படும் சொல்கிறதால நான் இப்படி பேசுகிறேன் அந்தந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் நானும் என்னுடைய அண்ணனும் என்ன பண்ணுவோன்னா மூணு விஷயத்தை ஒவ்வொரு ஊர்லையும் அந்த வயசில் தேடுவோம் ஒன்று கோட்டை இந்த ஊரில் கோட்டை இருக்கா அப்படின்னு எல்லாரையும் விட்டுட்டு நாங்கள் அங்கே போய் விளையாடுவோம் அவ்வளோ பெரிய கோட்டை எங்களுக்கு ஒரு பிரமிப்பை ஒரு பிரமாண்டம் தான் ஒரு சர்ச்ச கட்டும் போது அதுக்கு ஒரு ரெண்டு டோம் கட்டுறாங்க ஒரு மசூதி கட்டும் போது அதுல ஒரு பெரிய டோம் கட்டுறாங்க விஜயநகர் கோயில்கள் சோழர்கள் கோயில்லையும் கருவறையில இருந்து சோழர்கள் கருவறையில இருந்தே அந்த கோபுரம் இருக்கும் விஜயநகர் அதுக்கு வெளியில வந்து வாசல்ல இருந்தே கோபுரங்கள் அப்புறம் சின்ன சின்ன கோபுரங்கள் இந்த கோபுரங்கள் எப்படி இருக்குன்னாக்கா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சவால் விடுறது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 இந்த கோட்டை இப்படியாக எனக்குள் ஒரு வளர்ச்சியை உண்டாக்குது எந்த ஊர்ல போனாலும் கோட்டை எந்த மலையை பார்த்தாலும் கோட்டை இருக்குமா மலை மேலதான் கோட்டை இருக்கும் கீழே கோட்டையே இருக்காதுன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்தது அது ஒரு ஒரு இடத்துல உடஞ்சி போய் கோட்டை எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் இப்படியாக இருக்கும் இந்த கோட்டை என் மனசுக்குள்ள விரிவு அடைஞ்சிக்கிட்டே வருது பல விஷயங்கள் விரிவு அடைஞ்சிக்கிட்டே வருது சினிமா ஒரு பக்கம் ஓவியம் ஒரு பக்கம்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 நிறைய படிக்கிறதுக்கு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் பழைய புத்தகங்களை ஆங்கிலத்தில் இருந்து கொண்டது எனக்கு அவர் தான் கொடுப்பார் இதை பண்ணிடா அதை பண்ணிடான்னு சில கவிதைகளையெல்லாம் அவர் வந்து எனக்கு சொல்லி இதையெல்லாம் நீ தெரிஞ்சு போவார் அவரு தான் என்ன பண்ணுவார்னா கோட்டைக்கெல்லாமும் கூட்டிகிட்டு போவார் கோட்டையை பற்றி அவர் தப்பு தப்பாகவும் சொல்லிக் கொடுப்பார் நானும் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வரலாறு தெரியாது தெரிந்து கொள்ளுவ அவசியம் அப்போது இல்லை ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லி பயமுறுத்தினா கூட போதும் இப்படியாக இந்த கோட்டையின் சிந்தனை வளர்ச்சி பெற்று அது விரிவடைந்து வரும்போது ஒரு தடவை என்னாச்சு நான் கல்கட்டாவுக்கு ஒரு விஷயமா போய் ஒரு ஒரு மாதம் இருக்கு ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் போகக்கூடிய ஒரே இடம் வந்து விக்டோரியா மெமோரியல் அந்த விக்டோரியா மெமோரியல்ல போனால் டேனியல் கேலரின்னு ஒன்று இருக்கு தாமஸ் டேனியல் வில்லியம் டேனியல் மாமா மருமகன் இவங்க ரெண்டு பேரும் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து இங்கிருக்கின்ற புராதனமான கட்டிடங்கள் கோட்டைகள் இதையெல்லாம் அவங்க அந்த இருந்த ஒரு முறைப்படி ஆக்வாட்டின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்வாட் ஆக்வாட்னாலே வாட்டர் தண்ணி தான் அது தண்ணி வாட்டர் கலர் நீர் வண்ண ஓவியம் போல அது தோன்றும் இந்த முறையிலே அவர்கள் நிறைய ஸ்கெச் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆக்வார்டின்ட்ன்ற முறையில் அவர்கள் அதை பதிப்போவியம் செய்தார்கள் கிராஃபிக் பெயிண்டிங் அக்வார்டின்ட்ன்றது எப்படின்னா அது ஒரு தனி முறை அந்த காலத்தில் அது இப்போ இல்லை இப்போ யாரும் செய்கிறதே கிடையாது அது பண்ணவும் முடியாது இதுக்காக பிரத்யேகமான செப்பு தகடில் நம்ம ஜல்லடை மாவடிக்கிற ஜல்லடை இருக்கிற மாதிரி நுண்ணிய துகள்களை உண்டாக்கியிருப்பாங்க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 ஜத்மோகன் மகாஜன் வந்து வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கலை கலாச்சார அமைச்சராக கொஞ்சம் நாள் இருந்தார் அவர் என்ன பண்ணாருனாக்கா இந்த கோட்டை கோயில் எல்லாத்துக்கும் அழகான நந்தவனம் மாதிரி பார்க்கு கேர்க்கு புல்வெளி எல்லாத்தையும் வச்சு நல்ல பிரமாணமாக பண்ணுங்கள் ஃபாரின் டூரிஸ்ட்டுங்கள்லாம் வர்ற மாதிரின்னு பண்ணார் இப்போ அவர் இல்லை அவர் வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி இந்த டேனியல் பெயிண்டிங்ஸில் மாத்திரம் இல்லை யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ் நைன்டீன் செஞ்சு எயிட்டீன் செஞ்சுரியில் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக ரொம்ப பிரமாதமாக அதை பற்றி கொடுத்துருக்காரு ஒரு புத்தகத்தையும் நான் பார்த்தேன் சரி இப்போ இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வந்து ரசகத துற பதாதியோடு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் போன பாதையில் போக வேண்டும் இது ஒரு பைத்தியம் எப்போ வருதுன்னாக்கா எனக்கு அறுபது வயசில் வருது ஸோ நே காட் மை ரிட்டையர்மெண்ட் நான் பிளான் பண்ணுறேன் என் ஒய்ஃபு எனக்கு அது ஒரு பெரிய உருதனை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவான் போயிட்டு வாங்க நீங்கள் கேமராவை எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு இவர் எப்படி போயிருப்பான் பாதி அவன் குதிரை மேலையும் கப்பல்லையும் இப்படி இப்படியோ போயிருப்பான் வேண்டாம் நம்ம வந்து ஆட்டோ இருக்குது பஸ் இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது எப்படியோ ஒன்று ஆனால் அந்த ரூட்டில் போகணும் இங்கே வந்து ஹொசூர்லேருந்து இந்த பக்கம் சேலம் வரும்போது சூலகிரின்னு ஒரு இடம் வருது அதில் எப்படி வந்தான் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு இது கிடச்ச உடனே நான் என்ன பண்ணேன் ஒசூரில் இறங்கிட்டு ஏழு எட்டு மைல் நடந்து அந்த ரூட்டில் வந்து சூழகிரிக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி சூழகிரி வந்துட்டேன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பைத்தியகார்த்தத்தோடு நெருங்கி பார்ப்பேன் சரி ஒவ்வொரு இதாக போய் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன் டேனியல் என்ன பெயிண்டிங் பண்ணியிருக்கான் நாம் இப்போ ஃபோட்டோவை எடுக்க போகும்போது அந்த கோட்டை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அவன் ஒரு சிகரத்தை அவன் போட்டுரு அதில் அந்த அக்வார்ட்மெண்ட்டில் காட்டியிருக்கான் அந்த சிகரம் இல்லை சில இடங்களில் சிகரமே உண்மையிலேயே இல்லை அவன் ஒரு சிகரத்தை உண்டாக்கியிருக்கான் அது ஒரு கலைஞனுடைய கற்பனை அதுவும் இருக்குது இதை யாரா செஞ்சாங்கன்னு பார்த்தாக்கா டேனியல் பண்ணத டேனியல் வந்து ஒரிஜினல் ட்ராயிங் ஒரு மாதிரி இருக்குது அவனுடைய மருமகன் வில்லியம் டேனியல் இருக்கான நான் சேர்த்துட்டு மாமா ஆமான்றான் சேர்த்துறான்றான் இவன் சேர்த்திடுறான் அதில் அதுவும் அந்த டைரியில் இருக்குது இவன் ஒரு பக்கம் போடுவான் பண்ணுவான் மகாபலிபுரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது அவங்க கல்கட்டாவுக்கு வர்றாங்க கல்கட்டாவில் இருந்து கல்கட்டா இருந்து அப்படியே வரும்போது ஆங்கிலேயே மகாபலிபுரத்து இப்படி இருக்குது இங்கே இறங்கிடலான்றான் அங்கே இறங்கிட்டு மகாபலிபுரத்தில் கம்ப்ளீட் ஆக்வாட்டி பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது என்ன பண்ணுறான்னாக்கா அந்த அர்ஜுன தபஸில் சில விஷயங்களை அவங்க ஒதுக்குறான் அவ்வளவும் பண்ண முடியலனால சிலதெல்லாம் அங்கே ஒதுக்கியிருக்கான் இதை இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னாக்கா இந்த ஆர்டிஸ்ட்டுகள் அந்த காலத்தில் எது வேணாலும் பண்ணலாம் ஃபோட்டோவை நீங்களெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் கேமரா இருக்கிறதை எழுது ஆனால் ஓவியம் அப்படிங்கிற போது மேனிப்புலேட் பண்ணும்போது நீங்கள் சேர்த்திக்கலாம் குறைக்கலாம் குதுப்பினாரை அவன் வந்து டேனியல் வந்து அக்வாட்டின் பண்ணும்போது குதுப்பினாருக்கு மேலே ஒரு பெரிய சிகரம் இருந்துருக்கு அதை அவன் சேர்த்தி செய்யறான் இன்றைக்கு குதுப்பினாரை பார்த்தீங்கன்னா அந்த சிகரம் இடி உழுந்து போயிடுச்சு மதுரை கோட்டை மதுரைட்ட அவன் சொல்லும் மரை மஹால் வந்து ஒரு கோட்டையோடு சேர்ந்து இருந்தது மதுரை மன்னருடைய கோட்டை அந்த கோட்டைக்கு எதிரில் ஒரு பெரிய வாட்ச் டவர் இருந்திருக்கு நம்ம தேர் அடியிலெல்லாம் படிக்கட்டு போட்டு தேர் வ இருக்கும் நாம் போய் அந்த இதில்லாம் ஏறுறதுக்கு பார்த்துருப்பீங்க தேர்பேட்டையில் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படிக்கட்டு போட்டு ஒரு மகால் ஒன்று இருக்குது அந்த மகாலை அவன் பார்த்து பண்ணியிருக்கான் இன்றைக்கி அந்த மகால் இருந்த இடமே இல்லை அந்த இடத்துல ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அது மாதிரி நிறையா உயரமாக வளர்ந்து அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இப்போது இன்றைக்கி நமக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கோடை மாத்திரம் இல்லை பல விஷயங்கள் இருந்தது இல்லை அப்போ எப்படி இருந்தது இப்போ இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுனாக்கா நமக்கு என்ன இருக்குது ஃபோட்டோகிராஃபி வசதி இல்லை இலக்கியத்தை யாராவது எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் இந்த விஷுவலாக காட்சி ரூபமாக நமக்கு கொடுக்கறதுக்கு டேனியல் படங்கள் மாற்றம் அல்ல டேனியல் மாதிரி ஹண்டர் ப்ரூக்ஸு கேம்பல் இந்த மாதிரி பல ஓவியர்கள் இவங்கள்லாம் யாருன்னு கேட்டால் பிரிட்டிஷ் காலத்தில் ஆர்மி ஆஃபீஸர்ஸாக வந்தாங்க ஆர்மி என்ஜினியர்ஸாக இருந்தாங்க சில பேர் அமைச்சூர் ஓவியர்களாகவும் இருந்தாங்க இதை பற்றி முழு டீட்டெயில் அந்த ஆரம்பத்தில் அந்த புத்தகத்தில் இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க யாரார் வந்தாங்க என்னென்ன போட்டாங்கன்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் முதல்லையே வரும் அது சரி டேனியல் போடாத கோட்டைகள் ஏராளமாக இருக்குது டேனியலுடைய கண்ணுக்கு தப்பிய கோட்டைகள் நாமக்கல் கோட்டை அற்புதமான கோட்டை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த மலையும் இதுவும் அந்த மலை ஒரு மாதிரி செவப்பு சார்ந்த கல் நம்ம சேலத்தில் நாமக்கல் அந்த கல்லையே அவன் யூஸ் பண்ணி வெட்டி அந்த கோட்டைக்கு கற்களை அமைத்திருக்கிறதால எப்படி இருக்குன்னா அந்த மலையும் அந்த கோட்டையும் ஒரே கலர்ல இருக்கும் இந்த கற்களை வைக்கிறதுக்கு அவங்க சுண்ணாம்பு போட்டுக்குது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த கல்லுக்கு மேல இன்னொரு தேசில் மாத்திரம் இது நிற்கிறதுக்கு சுண்ணாம்பு சாந்து வச்சு காரையை வச்சு இறுக்கிருக்கு ஒன்றின் பலுவால் இன்னொன்று தாங்கிக் கொண்டு இருந்து வரக்கூடிய பலுவை ஏற்றுக்கொண்டு இருக்கப்பட்டிருக்கிறது கற்களை எப்படி அவன் அமைச்சிருப்பான் கோட்டையினா முதல்ல மண்ணில் கட்டுறான் கோட்டையை சாதாரண மண்ணாங்க என்ன மண்ணு கிடைக்குதோ அந்த மண்ணை அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு கோட்டை வேணுமோ எந்த வரைபடத்தின்படி அது அமைக்கப்பட வேண்டுமோ அந்த இதில் கட்டிட்டு அதுக்கு மேலே கற்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் கிணறு தோண்டினவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் கிணறு தான் போர்வேல் கிணறு தோண்டும் போது அதுக்கு ஒரு கண்டி ஒரு செங்கல் ஒன்று வரும் அந்த செங்கல் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் அதெல்லாம் கம்மியாகும் இப்படி விரிஞ்சு ஏதோ ஒரு கோபுர ஷேப்பில் இருக்கும் அதை இப்படி படி படிப்படி வச்சா என்ன ஆகிடும்னாக்கா ஒரு வட்ட வடிவத்தை ஈஸியாக அது கொண்டு அந்த மாதிரி கருங்கற்களை வெட்டி அதை அந்த கோட்டையில் சுற்றி இருக்கணும் இதை நான் எங்கே பார்த்தேன்னா ஆத்தூர் கோட்டை சேலத்துலேருந்து ஆத்தூர் கோட்டைக்கு போயிருக்கும் அதை டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தாங்க அதனுடைய மதில் சுவரில் இருக்கிற இந்த அரணு இருக்கு அந்த கல்லெல்லாம் நம்பர் போட்டு இந்த நம்பர் ஏன் போடுறான்னாக்கா இங்கே அபு சிம்பல் படிச்சிருப்பீங்க நைல் நதி மேலே அணகட்டும் போது அந்த அபு சிம்பல் ரேமசஸ் சிலைகள் ராட்சசத்தனமான சிலைகள் அது அழியக்கூடாதுன்றதுக்காக யுனெஸ்கோலாம் நிறைய உதவி பல நாடுகள் அதுக்கு பணம் கொடுத்து நம்பர் போட்டு கல்லு கல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி மேலே கொண்டு போய் கட்டிட்டான் அதே மாதிரி வேலூர் போனீங்கன்னாக்கா ஒரு விஷயம் பார்க்கலாம் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்குள்ளே ஒரு அற்புதமான கல்யாணமாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயநகர் பீரியடு தூண்டு அதை வெள்ளக்காரன் அந்த காலத்தில் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியை அப்படியே கழட்டி கொண்டு போய் லண்டனில் வச்சிடணு அப்படின்னு நினச்சான் அவ்வளோ தூரம் அவனுக்கு பைத்தியம் பண்ணிட்டான் எல்லாம் முடிவு பண்ணிட்டான் அவனை மேலே ஆள் இல்லை ஒவ்வொரு தூண்டு ஒவ்வொரு கல்லுக்கும் அருமையாக கருப்பில் நம்பர் போட்டிருக்கான் நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம் அந்த நம்பர் அழியில அந்த நம்பரை போட்டுட்டு அவன் கழட்டி வச்சு அங்கே கொண்டு போய் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் வைக்க கப்பல் அதுக்கு ஒரு சிறப்பு கப்பல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அந்த கப்பல் எந்த காரணத்தாலேயோ வர்ற வழியிலேயே போயால் அடித்து மூழ்கி போச்சு அது அவ்வளோ பெரிய கப்பல் போயிடுச்சுன்னா சரி வேறு ஒரு கப்பல் தயார் பண்ணுங்க நம்பர்லாம் போட்டாச்சு கழிக்கலாம் மண்டபத்தை அது இனி யாரோ ஒருத்த வந்து இதெல்லாம் வேண்டாம் இது என்ன இருந்தாலும் இது வந்து கோயில் சம்மந்தப்பட்டது அதில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு பெரிய இதாக இருக்கும் இப்போ மறுபடியும் மறுபடியும் அது போகணுன்னா வேண்டாம் நம்ம பெரிய அரச உத்ததுக்கு ஏதாவது ஒரு இதாகிடும்னு உடனே அது அப்படியே விட்டுட்டாங்க இல்லைன்னா அந்த மண்டபமே இன்றைக்கும் போயிருக்கும் இந்த மாதிரி நம்பர்கள்லாம் போட்டு அந்த இதை மாற்றுறதுக்கு இது பண்ணுவாங்க இந்த கோட்டைகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த இதில் அப்போ கூட இந்த புஸ்தகம் எழுதணுன்ற ஒரு இதை விட நான் வந்து கோட்டையை பார்க்கலை கோட்டையை பார்க்கணும் கோட்டையை பார்க்கணும் என் ஒய்ஃபு கூட கேட்பா என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த நேரத்தில் ஒரு தடவை சதுரங்கப்பட்டினம் அல்லது சட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மெட்ராஸ் பக்கத்தில் கண்பாக்கம் போகிற வழியில் இருக்குது அந்த இடத்துல ஒரு சின்ன பண்டக சாலை டச்சுக்காரங்க கட்டின ஒரு கோட்டை அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அதை படம் எடுத்தேன் அதை படம் எடுத்துட்டு அந்த ப்ரிண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டினுடைய உரிமையாளர் ஒரு இளைஞர் எனக்கு அற மாதிரினா அவருக்கு முப்பத்தொம்பது வயசு அவர் என்ன பண்ணாருன்னாக்கா இதெல்லாம் என்ன ஹைதராபாதுக்காரர் இதெல்லாம் எதுக்கு என்ன சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன் கோயில்லாம் எடுப்பீங்களா கோயில் கோட்டை எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேங்க என்ன கேமரா வச்சிருக்கீங்கன்னார் அப்புறம் அவருடைய கேமராவை கொண்டு வந்து காஞ்சாடெல்லாம் பண்ணார் அவருக்கு எந்த விட ரொம்ப பவர்ஃபுல் கேமரா அவர் அடுத்த நானும் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் நார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தேவராம்பட்டினம் செஞ்சி சந்திரகிரி இதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் இதில் என்ன ஆகுதுன்னா கோட்டைகளை வயதுக்கு மீறிய ஒரு அனுபவ மகிழ்ச்சியை அது கொடுத்தது எனக்கு கொடுத்தது அது மாத்திரம் இல்லை சில இடங்களில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக போச்சு செஞ்சிக்கோட்டைக்கு நாங்கள் போயிருக்கும் போது அதெல்லாம் அந்த புத்தகத்தில் பதிவாகி செஞ்சி கோட்டைக்கு மொத்தம் மூணு இடம் இருக்கும் ஒன்று ராணி கோட்டையம்பான் ஒன்று ராஜா கோட்டைவான் சந்திரகிரி கிருஷ்ணகிரின்னு பேர் அதுக்கு இன்னொன்று வந்து சக்லியன் துர்கம் யாரையோ கேட்டோம் என்னையா போய் ஒரு ஜாதி பேரை வச்சு அது இழிவாக சொல்கிறீங்க சக்கிலியன் துர்கும் சக்லியன் துர்கோம்னு அது மேலே ஒரு பெரிய ஃபோர்ட் ஒரு சில கட்டடங்கள்லாம் இருக்குது அதுக்கும் போய் பார்த்தோம் அதில் சொல்லும்படியான அமைப்பு எதுவுமே இல்லை அப்போ கேட்கும்போது யாருமே சரியாக சொல்லலை அது தெரியலைங்க அதை விட்டுடுங்க ஒருத்தர் சொன்னார் அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட் டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு தட் அப்படின்னாரு அப்படி விடக்கூடாது அது ஏன் அந்த பேர் கொடுத்தான் மூன்றாவது முறையை அரசர்கள் கட்டி இருக்கிறார்கள் ஒண்ணு வந்து எதிரி படம் எடுத்து வந்தா இந்த பெரிய மலையை அப்படி திரும்பி பார்த்தாக்கா அது மேலே கட்டடங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஏதாவதுவோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு படை பிரிவு அங்கே போயிடும் நிச்சயமாக டைவர்ட் பண்ணிட்டாக்கா பாக்கி இருக்கிற படம் கொஞ்சம் தான் இருக்கிறத ஈஸியாக அடிக்கிறது நம்மளால முடியும்னு இவன் ஒரு பிளான் பண்ணி ஒரு டைவர்ஷன் அவனுடைய பார்வையை திசை திருப்புவதற்காக அப்படி ஒரு ஒரு இதை பண்ணி வச்சிருக்கலாம் இன்னொன்று அந்த இடத்துல நிறைய கட்டடங்களும் இருக்குது என்ன பண்ணியிருப்பான் இவனுக்கு செருப்பு வேணும் ஷூ வேணும் அப்புறம் குதிரைக்கு சாணம் வேணும் கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்கு அந்த பறி வேணும் இதுக்கெல்லாம் தோல் தைக்கிறதுக்கு ஒரு தொழிலாளி வேணும் இல்லையா அவனை தானே நாம் சக்கிள் ஏன் கக்கிலியேன்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையாக பேசிகிட்ருக்கோம் அவர்களை குடியே அமர்த்திட்டான் அவனை தேடிவிட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னுட்டு அவனுக்காக ஒரு காலனி கட்டி விட்டான் அது ஒரு கோட்டையாக்கிட்டான் இப்படி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் தண்ணி இல்லை செஞ்சியில் எப்போவுமே வறண்ட இடம் தண்ணி வந்து மேல மலை மேல இருக்கிற கோட்டைக்கு போகிறதுக்கு மண்ணில் குழாய் பண்ணி அப்படியே அமைச்சிருக்கிறான் செவத்தோடு அதெல்லாம் டேமேஜ் ஆகி உடஞ்சி கிடக்குது இன்னும் எனக்கு ஒரு பெரிய மர்மமாக இருக்கு என்னுடைய நண்பர் ஆர்கியாலஜிஸ்ட் அவர் எனக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா அந்த தண்ணி பிரஷர் எப்படி கொடுத்து மேலே போயிருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் இதானாலே தண்ணி ஏற மாட்டேன் ஓவர் ஹெட்டு இப்படி எப்படி தண்ணியை வந்து மண்ணு குழாயில் மேலே கோட்டைக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான் ஏன்னா அந்த குழாயில் அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டை இருக்குது ஒரு திறந்த வாய் மாதிரி அது வழியாக காற்று கீற்று ஏதாவது விட்டு அந்த தண்ணியை ஏற்றிருப்பானோ அது என்ன டெக்னிக்கு என்ன என்ஜினியரிங் மேர்வல்னே தெரியல இரிகேஷன் என்ஜினியரிங் யாராவது இருந்தால் அது ஏதாவது கூட பரவாயில்லை அந்த மாதிரி ஒரு டெக்னி இதெல்லாம் நீங்கள் செஞ்சியில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வரலாறை மீறிய அழகியலை மீறிய வீர சாகச கதைகளை மீறிய சில என்ஜினியரிங் மேர்வல்ஸ் இருக்குதுல்ல இதை நீங்கள் பார்க்கணும் அப்போ கோட்டைன்றது வெறும் கோட்டை மாத்திரம் அல்ல வரலாறு மாத்திரம் வெறும் கதை மாத்திரம் அல்ல கதையும் இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒரு கோட்டையை பற்றி ஒரு கதை சொல்லுவோம் எந்த கோட்டையும் கட்டுறதுக்கு புதையில் கிடைச்சதாக ஒரு கதை இருக்கும் இந்த புதையில் கிடைக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னாக்கா ஒரு முயல் ஓடும் வேட்டைக்கு வர்ற ராஜா அந்த போகும்போது அவர் ஒரு இடத்துல போன உடனே இவனை துரத்தும் இவனுடையும் ஆஹா இது இடம் இது இந்த இடத்துல கோட்டை கட்டுற அப்படி கோட்டை கட்டினான் இப்படி அந்த கர்ண பரம்பரை கதைகள் இந்த கதையை மீறி வரலாறு இப்படியாக இந்த கோட்டை டேனியலில் ஆரம்பிச்சு டேனியல் போன வழியிலேயே போக ஆரம்பிச்சு டேனியல் போன வழியை பின்பற்றி கோட்டைகள்னு எடுத்துக்கிட்டாக்கா தென்னிந்தியாவில்தான் அதிகமான கோட்டைகளை அவங்க பண்ணியிருக்காங்க இந்த அதிகமான கோட்டைகளை கூட அவங்க எல்லா கோட்டைகளையும் பண்ண முடியல நாமக்கல் இல்லை ஆத்தூர் இல்லை ஏன் இந்த கோட்டைகளையெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணலைனாக்கா கைடுஸ் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு என்னோடைய நேரத்தில் இவங்க பிரிட்டிஷ் கூட இருந்திருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு வந்து திப்பு சுல்தான நோக்கி தான் போயிட்டு இருக்கு நாமக்கல்லையும் திப்பு சுல்தானுடைய கோட்டை தான் அது ஆனால் அது முக்கியத்துவம் அல்ல இவர்கள் வரைந்திருக்கிற கோட்டைகள் எல்லாமே திப்பு சுல்தான் ஹைதர் அலிக்கு நெருக்கமான கோட்டைகள் அவர்களுடைய கண்காணிப்பு பாதுகாப்புக்கு உகந்த கோட்டைகள் இந்த இது ஒரு ஒரு ஒரு ஓவியர்கள் மாரு இவங்க வந்து பண்ணிருக்கலாம். எனக்கு எனக்குள்ளது இவர்களுடைய பாதையிலேயே நாம் போகும்போது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இந்த கோட்டைகள் சிந்தனையை என்னை உண்டாக்கிய முக்கியமான இடம் ஏன்னா இங்கே தான் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஸ்தாபிதம் ஏற்பட்டது இங்கிருந்து தான் பலவிதமான கோட்டைகளோடும் சண்டை சமாதானம் எல்லாம் ஏற்பட்டது பல உடன்படிக்கைகள் ஏற்பட்டதற்கு காரணமும் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டும் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையும் எந்த பக்கம் வந்து சென்ட் ஜார்ஜ் போர்ட் அந்த பக்கம் ஸ்ரீரங்கப்பட்டம் இதுக்கு இடைப்பட்ட கோட்டைகள் எங்க இருக்குது வடஆர்காடு சேலம் தருமபுரி இவ்வளவுதான் ஒரு அன்பர் அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் காராச்சாரமாக இந்த கோட்டை புத்தகம் படித்தேன் என ஒண்ணுமே நல்லா இல்ல என்ன நல்லா இல்லைன்னாக்கா இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கோட்டை இருந்திருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே எழுதலையே குறைந்தது புறநாநூற்றில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்டைகளாவது வெறும் ரெண்டு மூணு ஜில்லா இருக்கிற கோட்டையை சொல்லி என்ன பிரயோஜனம் எழுதிட்டாரு கோட்டை வரலாறு தமிழ் இவ்வளவுதான் அவருக்கு தெரியுது இதற்கு அப்பால் இது என்னுடைய பயண கட்டுரை முக்கியமா பேசிக்கலி இட்ஸ் ஆக் டேனியலும் அவங்களும் பண்ண அதே வழியில் போகணும் அவங்க பயணம் செய்துதான் இதையெல்லாம் பண்ணாங்கன்ற அந்த ஒரு இதனுடைய அடிப்படையில் பண்ண இது ஒரு பயணக்கட்டுரை இந்த பயணக்கட்டுரை இது எதெல்லாம் சேர்த்து கொண்டு போகிறதென்றால் நான் சந்தித்த அனுபவங்கள் சாகசங்கள் பயங்கரமான சில விஷயங்கள் ஆபத்துக்கள் இத்தோடு எனக்கு ஏற்பட்ட வரலாற்றின் மீது ஏற்பட்ட ஒரு பெரிய காதல் இந்த பதினாறாவது பதினேழாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த விஷயங்களையெல்லாம் நான் ஒரு வரலாற்று ரீதியாக போனேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நான் பண்ணிவிடுவேன் ஃபோட்டோகிராஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீடைல்ஸ் நான் எழுதிக்குவேன் அடுத்த இடம் நான் எங்கே போகிறேன்னாக்கா சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் அங்கே சென்ட்ரல் ஆர்கியலாஜிக்கல் சர்வே லைப்ரரி இருக்கு அங்கே ராஜன் அப்படின்னு ஒரு லைப்ரேரியன் இருந்தார் ரிட்டையர் ஆகிட்டார் உங்களுக்குள்ளது தெரிஞ்சிருக்கும் அற்புதமான மனிதருக்கு நான் கேட்பேன் எனக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு கேசட்யர்ஸ் வேணும் பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் எழுதின கெசட்ரியட்ஸ் வேணும்னு ஒன்று ரெடியாக வச்சுருப்பார் ராஜன் நான் இப்போ வந்து இதுக்கு போகிறேன் கிருஷ்ணகிரி போகிறேங்க நீங்கள் வாங்க நீங்கள் கிருஷ்ணகிரி கேசட்யேஸ் நான் தர்றேன் அப்படின்பாரு கரெக்டாக இருக்கும் எனக்கு அதில் ப்ராப்ளமே இருக்காது இல்லாததான் அவர் என்னை வந்து அந்த இதுக்கு ஆர்கிவ்ஸ்க்கு அனுப்புவார் சென்னை ஆவணத்துக்கு அனுப்புவார் ஒரு கடிதம் கொடுத்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவார்னார் வராருன்னு எனக்கு எந்த பிரச்சனைகளும் அங்கே இல்லாமல் எல்லாம் நினைச்சிது ஒரு இடத்துல போயிருக்கும்போது ஒரு லைப்ரரி சூர்ந்த நிலை மேலே இருந்தது டிபிஐ ஆஃபீஸ் இருக்குது டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நுங்கம்பாக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது ஒரு அற்புதமான லைப்ரரி நூறு வயதை கிடந்த ஒரு லைப்ரரி அந்த காலத்து செகப்பு கலரில் இந்தோ சாரா சாணிக்கு கட்டிடக்கலையில் கட்டின அந்த பில்டிங்கில் போனாக்கா லைப்ரரி வந்து இப்போ நாங்கள் மெம்பர்ஷிப் அல்லது நிறுத்திட்டோம் சார் நான் மெம்பர்ஷிப்புக்கு வரலை கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தால் எதுவும் பார்க்க முடியாது எல்லோரும் டீசன்